ஐயா வணக்கங்க ஐயா ஐயா வணக்கம் நற்றினை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா நற்றினை இலக்கியத்தில் வருகிற தமிழ் இலக்கியங்களை வருகிற நூல்கின்றது மட்டும்தான் நான் தெரிஞ்சிருந்தேன் அப்புறம் நம்ம என்னுடைய நண்பர் வழியாக நற்றினை என்று ஒரு ஒரு அமைப்பு சில இலக்கியம் தொடர்பான சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க வந்து புகுமுக வகுப்பு படித்திருக்கேன் பியூசி அந்த அப்போது உள்ள அறுபத்தொன்பது ஆசிரிய பயிற்சி பள்ளி செகண்ட் இயர் டீச்சர் முடிச்சிருக்கிறேன் இங்க வந்து சேர்ந்து பதிமூணரை ஆண்டு வேலை செய்து அவருக்கு இடையில அப்படின்னு வேறு சில வேலை சென்று விட்டேன் என்னுடைய அப்பா வந்து ஒரு பா சொல்ல முடியாது அவருடைய பாடல் குழு பாடல்கள் பாடுபாடு கோவில்கள் இந்த விடியக்கலை மார்கழி மாதம் இந்த பஜனை பாடல்கள் சொல்வாங்க அந்த பாடல் பாடுகிறதோ அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன் பாடல் பாடின பாடியிருக்கேனே இப்ப ஐம்பதினாயிரம் ஆண்டு முன் பிறந்த அருத்தமிழ் வளர்க்காமல் இருக்கிற பாடம் ஐம்பதினாயிரம் ஆண்டு முன் பிறந்த அருதமிழ் வளர்க்காமல் வடமொழி பேசிய குலை பேணும் அது வந்து மார்கழி மாதம் வர போகுது அந்த மட்டில் அருமையா அந்த மெட்டில் பெரிய பாட்டு அமைஞ்சிருந்தது உடனே அந்த பாடல்கள் அந்த பாடல்களை நானும் ஒரு இசையை அமைத்து பாடுறது அப்புறம் இந்த புஷ்பவனம் குப்புசாமி பாடல்கள் மற்ற காசியாங்க மற்ற பாடல்கள் நான் காதால் பல விஷயங்கள கேட்டு நானும் சில வரையறை பண்ணிக்கிட்டு நானும் சில பாடல்கள் வந்து நண்பர்கள் கூப்பிடுக வந்து ஆனா இசைக்கறிகள் இல்லாம தனித்த வாய் ஒலியாக குரல் வழியால தான் பண்ணிட்டு இருக்கேன் பக்க இசைக்கறிவுகள் இருந்தால் நல்லா இருக்கும் அது நேரத்தை ஈடு கட்டலாம் ஒழுங்கு எனக்கு அந்த இசைக்கறிவு எடையா இசைக்கிட்ட பொழுது நான் அதை ஒழுங்குபடுத்திட்டு அடுத்த அடுத்த பத்தி இப்ப பாடுகிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விதா இருக்கும் இசை குழுக்கள் எல்லாம் நிறைய இருக்குங்களே அதுல ஏதாவது வாய்ப்புகள் என்னையும் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறாங்க பாப்பாங்க பாப்பாரு நிறைய வரும் நற்றினை மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரணும் வாழ்த்துக்கள்